ஞாயிற்று இலைய நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அளமீறும் பேயிரட்டு இலையை விலக்கினிட்டு திரிய போல் எரித்தால் அதிலிருந்து வரும் புகை போசுமையை விரட்டக்கூடியது ட்ரை பண்ணி